ஒவ்வொரு அல்லாஹ்விடமும் அவனது தூதரிடமும் ஒருவரின் ஹிஜரத் அதாவது நாடு துறத்தில் ஆகிவிட்டால் அவனது ஹிஜ்ரத் அல்லாஹிற்காகவும் அவனது தூதருக்காகவுமே ஆகிவிடும் ஒருவரின் ஹிஜ்ரத் உலகத்தை அடைவதற்காக அல்லது ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக இன்று ஆகிவிட்டால் அவரது ஹிஜ்ரத் எதற்காக செய்தாரோ அதற்காகவே அமையும் என்று நபிசல்லு அலிவசம் அவர்கள் கூறியதே நான் கேட்டுள்ளேன் புகாரி 1, 54, முஸ்லிம் 1, ஒன்பது பூஜ்ஜியம்